வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று குறிஞ்சிவேந்த அவர்கள் எழுதியுள்ள மலாயா இன்றைய மலேசியா என்ற கட்டுரை மலாயா நாடு இன்றைக்கு மலேசியா என்று பெயர் பெற்றுள்ளது மலாயாவுக்கு அப்பெயர் வந்ததன் பின்னணியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன தற்போது இந்நாட்டில் இஸ்லாம் சமயத்தை பின்பற்றும் மலாய் இனத்தவர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கையினராக உள்ளனர் அதற்கடுத்த எண்ணிக்கை நிலையில் சீனர்களும் மூன்றாவதாக இந்திய வம்சாவளியினரும் இங்கு இணைந்து வாழ்கின்றனர் மலேசியா என்னும் பெயரிலேயே அந்நாட்டில் வாழும் மக்களை பற்றிய செய்தி பொதிந்துள்ளதாக கூறப்படுகிறது மலேய் என்ற சொல் முஸ்லிம் மக்களையும் சியா என்ற சொல் மலேயாவில் பல்கி பெருகி உள்ள சீன இந்திய ஐரோப்பிய மக்களையும் பழங்குடிகளையும் குறிக்கின்றன என்றும் கருதப்படுகின்றது ஆனால் மலையா என்றும் மலேயா என்றும் இந்நாட்டிற்கு பெயரிட்டவர்கள் தமிழர்களே என்பது சுவாமி சத்யானந்தா திருநாவுக்கரசு தீனா சுப்பிரமணியம் ஆகியோரது அழுத்தமான கருத்துக்கள் ஆகும் தமிழர்கள் கொண்டுள்ள தொன்மையான தொடர்புகளை கொண்டு இக்கருத்தினை அவர்கள் முன்வைக்கின்றனர் மலைகளை நாடு என்பதால் அங்கு குடியேறிய தமிழர்கள் இப்பெயரை வழங்கியிருக்கக்கூடும் என்பதும் இவர்களின் பொதுவான கருத்து மலாய் என்னும் சொல் தமிழ் பதமாகும் இந்த பெயர் எப்படி உண்டாயிற்று பழைய காலத்திலே முதன் முதலில் கிழக்கிந்திய நாடுகளுக்கு வந்து ஆங்காங்கே ராஜ்யங்களை நிறுவியவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள கிழக்கு மலை தொடரை சார்ந்த பிரதேசங்களில் இருந்த தமிழர்களே இவற்றில் மழை மலை பிரதேசங்களில் இருந்து வந்தபடியாலும் தாங்கள் நிறுவிய ராஜ்யங்களுக்கு மலாயா என்னும் பெயரை சூட்டினார்கள் இதிலிருந்தே மலாயா மலேசியா என்னும் பெயர்கள் பிறந்தன என சுவாமி சத்யானந்தா குறிப்பிடுகிறார் மலையாவில் அதிகமாக மலைப்பிரதேசங்களை நிறைந்துள்ளன என்பது இன்றும் நாம் கணக்கில் காண உண்மை காலப்போக்கில் மலாய் என்ற சொல்லால் வழங்கப்பட்ட இந்நாட்டினை போர்ச்சுகீசியர்கள் தான் மலேயா எனத்தவர்கள் சீனர்கள் இந்தியர்கள் ஆகிய மூன்று இனத்தவர்களின் சங்கமமாக மலாயா விளங்குகிறது அவர்களை செய்திகளையும் இப்போது காணலாம் மலாய் இனத்தவர்கள் மலாய் இன மக்களே மலாயாவின் பழங்காலம் தொற்று வாழ்ந்து குடிமக்களாக கருதப்படுகின்றனர் இவர்களுக்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்பே வந்து சேர்ந்த முது பெருங்குடிகளாக ஓரங் அசிலி என்னும் பழங்குடி மக்கள் விளங்குகின்றனர் இவர்களின் ஆதி நாடு குறித்த தகவல்கள் எதுவும் கிட்டவில்லை ஓரங் அசிலி மற்றும் மலாய் இனத்தவர்கள் ஆசிய ஆகிய இரு இனமும் மண்ணின் மைந்தர்கள் என்றும் பொருள்பட பூமி புத்ரா தற்போது அழைக்கப்படுகின்றனர் மலாய் மொழி பேசக்கூடிய இனத்தவர்களை இந்தோனேசியா சிங்கப்பூர் மட்டுமின்றி மலாய் தீபகற்பத்தை மலாய் இனம் ஆதி காலத்தில் வாழ்ந்ததாகவும் சற்று இவர்கள் மலாயாவில் குடியேறினர் என்றும் கூறப்படுகிறது மலாய் எனப்படும் இனம் தனி ஒரு பகுதியிலிருந்து மலேசியாவிற்கு வந்து குடியேறிய மனிதர்களை கொண்டதென்றும் மேற்கு சீனாவின் தென்பகுதியிலிருந்தும் அதாவது தற்போதைய பர்மா நாடு தாய்லாந்து இந்தோனேசியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அப்பால் இருந்த பல பகுதிகளில் இருந்தும் வந்து குடியேறியவர்களின் கலப்பினமே மலாய் இனத்தவர்கள் என மலாய் இனத்தின் ஆதி வரலாறு குறித்த தகவல்களை தெரிவிக்கின்றன மலாய் இனத்தவர்கள் இந்தோனேஷியாவில் பரவி அங்கிருந்து மலாயாவில் வந்து குடியமர்ந்தனர் என்று ஜே எம் புல்லிக் கூறுவது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது சீனர்கள் சீனர்களும் தமிழ் இனத்தவரை போன்றே பண்டை காலம் முதல் மலேசியாவில் குடியேறிய குடியேற்றங்களை அமைத்து வந்துள்ளனர் தொடக்கத்தில் மலையாவின் பினாங்கு மற்றும் சிங்கப்பூர் துறைமுகங்களை ஒட்டிய பகுதிகளில் குடியேறிய சீனர்கள் பொருளாதார வளம் தேடி மலாயா முழுவதும் பரவினர் உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சீனர்கள் வாழும் வெளிநாடு என்ற தகுதியும் மலையாவுக்கு உண்டு மலாயாவின் வரலாற்றை கூறும் மலாயாவின் மக்கள் தொகையில் மூன்றாவது பெரிய இனமாக இந்தியர்கள் விளங்குகின்றனர் வரலாற்று காலத்தில் மலாயாவில் குடியேறிய தமிழ் மக்கள் மற்றும் வடநாட்டு இந்தியர்கள் குடியேறிகள் அங்குள்ள மக்களுடன் இனம் மற்றும் பண்பாட்டால் கலந்துவிட்டனர் இப்போது அங்கு வாழும் தமிழர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டவர்களாக தமிழர் தெலுங்கர் மலையாளிகள் சீக்கியர் என அனைத்து இனத்தவர்களும் இன்றைக்கு இந்திய வம்சாவளியினராக அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இவர்களுள் தமிழர்களே அதிக எண்ணிக்கையினராக உள்ளனர் மேலும் சிறிய அளவில் இலங்கை தமிழர்களும் அங்கு சில நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் நன்றி வணக்கம்